ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம மாம் வச்சாரே சேவான் சமதித்தைதான் ப்ரமூய கல்பத்தை குணாதித்த நாகரத்துக்கு உபாயத்தை உபதேசம் பண்ணுகிறார் யா யவன் ஒருவன் அது சந்நியாசியாக இருக்கலாம் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவனாக இருக்கலாம் எதிஹி கர்மி வாங்கிற ஆதிசங்கரர் மாம் ச ஈஸ்வரனாகிய நாராயணனாகிய அனைத்து உயிர்களுடைய உள்ளங்களிலும் விளங்கி வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எவனொருவன் அனைத்து உள்ளங்களிலும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற தூய உணர்வு தத்துவமாகிய இறைவனை பக்தி யோகேன சேவத்தே இடைவிடாது பேரன்பு செலுத்துகிறானோ பகவானிடத்தில் பரிபூர்ணமாக பக்தி பண்றது விஸ்வரூபத்தை நன்றாக தியானம் பண்ணுவது இங்க குறிப்பா உள்ளத்தில் வீற்றிருக்கின்ற இறைவன் இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காமல் விளங்கி கொண்டிருக்கிற அந்த ஈஸ்வர தத்துவம் ஏற்கனவே நாம் அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில் பார்த்தோம் போக்தாரம் யஜ்நபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதாம் ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சதி அப்படின்னு அஞ்சாவது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் பார்த்தோம் அங்க ஞாத்வா தியாத்வான் எல்லாம் கொண்டோம் அனைத்து உடல்களில் விளங்கி கொண்டிருக்கின்ற உள்ளங்களிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இறைவனை அறிந்து எவன் தியானத்தை செய்கிறானோ அவன் அமைதி அடைகிறான்னு படிச்சோம் இங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அந்த இறைவனை தியானம் செய்ய வேண்டும் புறத்திலையும் பூஜை பண்ணலாம் ஆனா இங்க அகத்துல பூஜை பண்றது விசேஷம் அந்த அர்த்தத்தில் சொல்றார் அனைத்து உள்ளங்களிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற அகத்திலும் புறத்திலும் அனைத்து பெயர்கள் வடிவங்களிலே ஆதாரமாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை அவ்வபிச்சாரேன மாறாத நெறி பெறாத பக்தியினால் பக்தி யோகத்தினால் பக்திங்கிற சாதனத்தை கொண்டு இறைவனோட தொடர்பு கொள்வது தான் பக்தி யோகம் ஆக யோகம்னா இறைவனோட சம்பந்தம் வைக்கிறது ஈஸ்வர சம்பந்தம் அதற்கு பக்தி சாதனம் இந்த இடத்துல பக்திங்கிறது ஈஸ்வர பூஜைகள் நம்ம நவவித பக்தியெல்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் கூட சொல்லலாம் ஆனால் முக்கியமாக இங்கே ஆத்ம தியானம் பண்ணுறது தன் ஹிரதயத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை தியானம் பண்ணுறது அப்படி பண்ணினால் சா அவன் இதில் ரொம்ப முக்கியமானது அவ்வபிச்சாரேன பக்தி யோகேனு எந்த விதமான உலக விஷயத்துக்கும் ஆசை வச்சு பண்ணப்படாது மோட்சத்தையே குறிக்கோளாக கொண்டு பூஜை பண்ணணும் தியானம் பண்ணணும் ஆஹா அவ்வியபிச்சாரேன பக்தி யோகேன யகா மாம் சேவத்தே நெறிபெருளாத பக்தி என்கிற சாதனத்தினால் எவன் ஒருவன் என்னை பூஜிக்கிறானோ சா அவன் ஏதான் குணான் சமதித்திய இந்த குணங்களை கடந்தவனாகி ஞான யோகத்தினால் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் பக்தி யோகத்தினால் இறைவனை வழிபடுகின்றவன் ஞான யோகத்தினால் குணங்களை எல்லாம் கடந்து பிரம்மபூயாய கல்பத்தே அந்த பிரம்மஸ்வரூபமாகவே உணர்வாகவே ஆகிவிடுவான் பிரம்மபூயா என்ன பிரம்மத்தை அடைவதற்கான தகுதியுடையவனாகி விடுவான் மோட்சத்துக்கு தகுதியுடையவனாகி விடுவான் என்றெல்லாம் அர்த்தம் ஏற்கனவே ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் எம்ஹி நவ்யந்தே தேருஷம் புருஷ ரிஷப தீரம் சோமிருத்தவாய கல்பத்தே அமிர்தத்வாய கல்பத்தே பிரம்மபூயாய கல்பத்தை அப்படின்னா மோக்ஷாய கல்பத்தேன் அர்த்தம் பிரம்ம பவனாய அவன் குணங்களெல்லாம் கடந்தவனாய் தன்னையே பிரம்மமாக உணர்ந்து மோக்ஷத்தை அடைபவனாக ஆகிவிடுகின்றான் அதற்கு தகுதியை பெற்று விடுகின்றான் அப்படின்னு அர்த்தம் ஆஹா குணா தீதனாகிறதுக்கு உபாயம் பக்தியோகம் நெறிபிரளாத பக்தி யோகம் வைராகியபூர்வகமான பக்தி யோகம் என்று இந்த ஸ்லோகத்திலே பகவான் உபதேசம் பண்றார் ஆக முதல் வரி குணா உபாயத்தை சொல்லுகிறது அந்த உபாயம் எப்படி வேலை செய்கிறது பயனை கொடுக்கிறது என்பதை இரண்டாவது வரி சொல்லுகிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் எப்படி அவன் பிரம்மமாக தன்னை உணர்கிறான் என்ற கருத்து மட்டுமல்லாமல் ஒரு விஷேஷமான விஷயத்தை எப்படி அவன் பிரம்மமாக ஆகிறான் தன்னை உணர்ந்து கொள்ளுகிறான் என்பதை அடுத்த ஸ்லோகத்திலே உபதேசிக்கப் போகிறார் நாளைக்கு அதை படிக்கலாம் மாம் சயோவியாரேண பக்தி யோகேன சேவத்தே சகுணான் சமதி தான் பிரம்ம பூயாய